சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் गोपिका ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா குரு மகாராஜி கி ஜெயம் மிகவும் கவலையோடு இருக்காள் மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி அந்தந்த நிலையில் இருந்த தான் கஷ்டம் புரியும் முஞ்சமாவே அது புரியணும் அது என்ன அப்படி யாரும் துணைக்கில்லை தெய்வம் கூட நம்ம கை விட்டு எடுத்தா அப்படின்னு தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி நினைக்கிறதுன்னா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க கடைசி நேரத்தில் அதெல்லாம் நிசிம்ஹான் கூப்பிட்ற மாதிரி நரசிம்மான கை தட்டினா அங்கே இருப்பாங்கிற மாதிரி அச்சுதனான அந்த கிருஷ்ணன் வருவார் காத்துருக்கார் அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கிறது நல்ல சக்கு வருது ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்து சர்க்கத்தில் அது வந்து திருஜட்டா சொப்பனம் வந்துட்ட சொல்லுவாள் அதுக்கப்புறம் மற்ற ராக்கிரதிகளை எல்லாம் மிரட்டிட்டு சொல்லணுன்னு அப்போது வந்து ரொம்ப சோர்ந்து போய் மனசு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த சீதா மாதம் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அளவில் போயிடுவாள் அப்போது அது பார்த்துன்னு இருக்கார் இல்லை நம்ம ஆஞ்சனேயன் அதே மரத்து கூட கிளையில் மேலே அப்போ தான் நல்ல சகுனம் வருது அந்த மாதிரி இங்கே அதாவது அதையும் இதையும் சேர்த்தேன்னா அந்த நிலையில் இருந்தால் தான் அது இப்போ விஷயம் புரியும் அதனால் இது வந்து அந்த நேரத்தில் கல்யாணத்தில் வரலையே நமக்கு வேண்டியவர் வரலையே அப்படின்னு இருக்கால் யாரும் துணையில்லை அந்த நிலையில் இப்போ அவளுக்கு அதே மாதிரி நல்ல சகுனங்கள் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் ரொம்ப சின்ன குட்டி சர்க்கம் ஒரு எட்டே ஸ்லோகங்கள் இருக்குது எட்டு ஒம்பது ஸ்லோகங்கள் இருக்குது அப்படி வந்து அப்போ சீதா மாதாவுக்கு அதே ஒரு நல்ல சகுனம் வரும் அதே மாதிரி இங்கேயும் வருது மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி மூணாவது அத்தியா பார்ப்போம் ஏவம்பத் பிரியோவிந்த ஆகமனூருபுஜோ நேத்தம் அஸ்ஃபுரன் பிரிபாஷிணா பிரியோவி ஆகம வாமூருபுஜோ நேற்றம் அஸ்ஃபுரன் அஸ்ஃபுரன் பிரிண அணவிஷ்ட்ஜச்தமா அந்த புரச்சீம் தவீம் ராஜபு ததர்ஷ அணவி சிஜச்தமா அந்தபுரச்சீம் தேவீம் ராஜபு ததர்சீம் ததர்ஷாத்தம் பிரகவனம் அவியாத்மதி சதி ஆலட்சசூச்சி ஆலட்சி ஆலட்சலட்சா சமப்பத்துச்சி சாத்தம் பிரகட்டவனம் அவிய அவியமலட்சி தமப்பத்திய சூச்சிஸ் பிதா தவேதையன் பிரத்தம் சசம் யதுனந்தனம் உத்தம் சத்தவச்சனம் ஆமோபனய தேதையாப் சசம்சயுந்தனம் तमागरम உத்தம் சனனாத்மோ பனம் பிரதி தகம் சாதர் ஹிருஷ்டன பசியமாய பிரிமாம் தகவ சா வைதர் ஹிருஷமான பசியமா பிரியா ஸ்வீத்து உத்கேட்சோத் அபயாத்துகோஷேமிருஷ்ணோமோ சுகித்து उद्वाह प्रेक्षणत्सुख उद्वाह प्रेक्षणोत्सुख अभी या तोयघोषेण रामकृष्ण समर्हणी मुतिरवि श्लोकम मरुणिपम மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் தசமஸ்கந்த உத்தரார்தம் ருக்மிணி கல்யாணத்தில் இருக்கக்கூடிய நடுவ இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஹரணம் அந்த சுருக்கமா சொன்னது அந்த அத்தியாயத்தில் எவம் பத்வா பிரதீட்சந்தியா கோவிந்த ஆகமனம் நிருபாமூரு புஜோ நேத்திரம் அஸ்புரன் பிரியபாஷினா பிரதீட்சந்தியா கோவிந்தா கமனம் நிறூரு புஜோ நே மஸ்ஃரன் பிரியாஷிணா அத்திருஷ்ணவினர் சிஜச்தமா அந்த புரச்சரீம் தேவீம் ராஜபுத்தி தஷ அஷவினர்ஷ்ட சிஜச்தீம் தேவீம் ரஜபுத்திம் தஷ சாத்தம் பிரகஷ்டம் அவியமதி அலட்சலி தப்புச்சிஸ்மித்த சாத்தம் பிரக்டம் அவிர அவியமிராத்ம அவிய கிராத்மதி சதி ஆலட்சலட்சாச்சு தியத்தம் ஆத்திய ஆவேகத் சதம் யுனம் உத்தம் சத்தம் ஆத்மோன பிரதி தவேதா சதம் யுனந்தனம் உச்சனம் ஆமோபனம் பிரதி தா வைதீக நியமாய பசியமாயிமம நாமவேகப்பேகோ அபியத்தூயோஷேமோ சமர்ணி பிரதுகித்து உகப்பேட்சோக அபியத்தூயோஷேம சமர்ணி முப்பத்தி ரெண்டாவது அப்போது அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அப்படி சொன்னால் சரியாக இருக்கும் அப்போ டென்ஷன் ஒரு ஆங்சைட்டி டென்ஷன் ஆங்சைட்டி ஒரு அகனி ஒரு அகனி ஆங்சைட்டி டென்ஷன் அப்படி இருக்கக்கூடியது நிலையில் இருக்காள் அப்போ தான் வந்து ஹே ராஜன்னே பரீட்சை கொடுத்து சொல்கிறார் இப்படி இருக்கிற போதும் கிருஷ்ணனுடைய வரவை எதிர்பார்த்துக்கூடிய ருக்மணியுடைய பிரியத்தை சொல்கிற மாதிரி இடது தொடை இடது கை கண் இடது கண் எல்லாம் துடிக்கிறது ஸ்திரீகளுக்கும் இடது பாகங்கள் துடித்தால் அது வந்து நல்ல சொகுனும் அதுதான் சொல்லணும் இதே தான் அந்த வந்து நேர்த்திக்கு முடிகிற போது சொல்கிறது அந்த சுந்தர காண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருபத்தி ஒன்பதாவது சர்க்கத்தில் எப்படி அந்த ஒரு திருஜடையானவள் சொப்னத்தை சொல்லி மற்ற இது அசுர ஸ்திரீகள் எல்லாத்தையும் அவர்களை அடக்கிட்டும் இருந்தபோதும் அப்போ அழுதுன்றிருக்கக்கூடிய அந்த சீதா மாதாவானவள் அப்போ வந்து சரீரத்தை விட்டுருவோமா நம்ம வந்து பிராணனை விட்டுருவோமா அப்படின்னு ஒரு தன்னுடைய நீண்ட கூந்தலை வச்சுட்டு அந்த அசோகம்பரத்தினுடைய இது தற்கொலை பண்ணிக்கிற அப்புறம் இருக்கிற போது அப்போ அந்த கடைசியை நேரத்தில் தான் பண்ணுவார் இப்போ கடைசி நேரத்தில் கொட்டு வாயில்ன்னு சொல்லுவார் கொடுக்கு வாய்க்கல அப்போது அவளுக்கு வந்து அழகான இடது பாகங்கள் துடிக்கின்றன இடது பாகங்கள் துடிக்கிறது வந்து நல்ல சுகுனத்துக்கு அமைக்கிற அந்த எந்த ஒரு மரத்தின் மேலே அங்கே வந்து தன்னுடைய தலை கூந்தலை முடிப்போடன்னு பார்த்தாலும் அதுக்கு மேலே உட்காந்துருக்கார் ஆஞ்சநேய சுவாமி அப்புறம் அவர் மெல்ல யோசித்து ராமாயணத்தை சொல்லி மெல்ல கீழே வந்து அதுக்கப்புறம் சாந்தப்படுத்தி அப்புறம் சரியாக அந்த மாதிரி இங்கே இருக்கிற போதும் ஒரு ஆங் அகனி ஒரு டென்ஷன் அவரு இதை பரபரப்பு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு அது இருந்தால்தான் தெரியும் அவளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ இருக்கிற போதும் அப்ப கரெக்டா அவளுக்கு வந்து இடது பக்கம் துடிக்கிறது அப்பொழுதும் கிருஷ்ணனால திருப்பி அனுப்பப்பட்ட அந்த பிராமண சேஷ்டன் வந்தாச்சு கூட்டு வந்தாச்சு கிருஷ்ணன் வந்து வந்து செய்தி சொல்லணும் அவளுக்கு என்ன டென்ஷன்ல இருப்பாளா அந்த அகனி ஆங்சைட்டி வருத்தத்தில் இருப்பாள் அப்போ அந்த அந்த புறத்தில் அப்படி உலாவில் வராள் அப்படி அப்படி வந்து அப்படி நட பயிற்று நிற்கிற மாதிரி அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசி தனியாக இருந்து பார்த்துருந்துக்காள் அப்படிப்பட்ட ராஜகுமாரியான ருக்மணியை பார்த்தார் அந்த பிராமண ஸ்ரேட்டன் தூதனுடைய லட்சணங்கள் தெரிந்த அந்த உத்தமையான அந்த ருக்மிணி மகாலட்சுமி தயாராச்சார் தெரியுமா எல்லாமே அப்படிப்பட்ட தூதனுடைய லட்சணங்கள் தெரிஞ்ச உத்தமையான அந்த ருக்மிணி அவர் வந்து எல்லாத்தையும் பட்டவரசனமாக அப்படி சொல்லுவார அப்புறம் வந்து முகம் விகசித்து இருக்கு முகம் மலர்ந்துருக்கு அழகாக வந்து புண்ணையோடு இருக்குது ராதே கிருஷ்ணா சொல்லுவார் போல இருக்குது அப்போ வந்து எல்லாம் ஆயிடுத்துங்கிறாப்பில் ஒரு அப்புறம் தம்பு இப்போ உங்கள் தம்பு எதிர்த்து சொல்லுவார் இல்லையா அந்த ரைஸ் தம்பம் அது மாதிரி அப்படி சொல்லிருக்காருப்போ இருக்கு அப்போது அந்த பிராமணனுடைய சந்தோஷம் சந்தோஷத்தோடு ஆனந்தமாக இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டு புன்னகை கொண்டவடாக சுச்சீஸ்மிதா அப்படி வந்து மனசில் இருக்கிற பயம் போச்சு கவலை போச்சு அப்படி புன்னகை கொண்டவளாக கேட்டால் பேச்சியால் பேசினால அவ்யக்ரத் ஆத்மகதி விகாரமற்ற சரீரப்போக்க கொண்ட அந்த பிராமணன் ஏதாவது ஃபெயிலாக இருந்தால் ஒரு வருத்தத்தோடு ஒருவார் மெல்லா நொடிஞ்சு போய் வருவார் இவர் வந்து அப்படி கம்பீரமாக வரார் அவர் சந்தோஷத்தோடு வரார் முகம் மலர்ந்திருக்கு வேகமாக அப்படி மலர்ந்த முகத்தோடு அப்படி வராருவர் அதுதான் அவனுடைய பாடி லாங்குவேஜ் அதுதான் அவ்யக்ரத் ஆத்மகதிங்கிறது பாடி லாங்குவேஜை பற்றி சொல்லலாம் அப்படி அப்படி பண்ணால் அந்த கிருஷ்ணன் வந்து வந்திருப்பதாக தெருக்குனேட்ட அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்ட தனியா சொல்லிட்டார் இது வந்து தனியா சொல்ல வேண்டிய விஷயம் தனியா சொல்லிட்டார் ரொம்ப पर्सनலா தனியா சொல்ல வேண்டியதுக்கல் சொல்லிட்டார் அப்ப தன்னை அழைத்தின் போర్చుக்கு வந்த சொல்ல கூடிய விஷயத்தை भगवानனால சொல்லப்பட்ட சத்தியவചനத்தையும் சொல்லிட்டார் அவர் ஆமா அவர் கூன்பற நான் நானும் அவளுக்கா வந்து ஏங்கிin இருக்கேன் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லன்றதையும் சொல்லிட்டார் அவர் அப்ப தன்னை கூன்பொருத்துக்கு ஆத்மோபனயனம் பிரதி தன்னை திருப்பி தன்னை அழைத்து செல்வதற்குண்டான விஷயத்தில் பகவானால் சொல்லப்பட்ட ஒரு சத்திய வச்சனம் ஒரு இதும் தீர்மானம் ஒரு அதாவது ஒரு ஆதரவு ஆறுதல் சொல்கிறத சொல்லியாச்சு ருக்மிணி தெய்வம் கிருஷ்ணன் வந்த தெரிஞ்சுட்டு மனசில் சந்தோஷம் அடைந்து அப்புறம் பிராமணனுக்கு வேறு என்ன பண்ணுவார் பிரியமான வஸ்து எதுவும் பார்க்காம நமஸ்காரம் நல்லதான் விஷயம் இது ரெண்டு இடத்துல பார்க்குறோம் அந்த ராமாயணத்தையே உதாரணமா சொல்கிறேன் அப்போ எல்லா நேரத்திலையும் அந்த சீதா மாதா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவில் அவ்வளவு வெறுத்து போயிருக்கிற போது அவர் வந்து ராமாயணத்தை சொல்லி அந்த ராமநாம அங்கிதம் தேவி பச்சு தேவி அப்படி கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் அப்புறம் ராமண்ட்ட வந்து திருஷ்டா சீதான்னு ஒரு ரெண்டு வார்த்தை இல்லை திருஷ்டா சீதான்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூடாமணி கொடுத்தார் அவருடைய டென்ஷன் இல்லாமல் அப்புறம் மறுபடியும் ராவணனை வரது பண்ணப்புறம் தனியாக ராமர் சொல்லி அனுப்பிச்சு உள்ள அந்த அசோகவனத்தில் போய் திராவணன் விஜயராகவனாக இருக்கான்னு சொன்னார் அப்போது அவளால் மகாலட்சுமி தயாரால் ஒன்றும் பேச முடியல இன்னும் கள்ள ஜெலம்பு இருக்கு என்ன பண்ணால் நமஸ்காரம் நம்ம ஒன்று புகைத்த ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராமர் மாத்திரம் என்ன பண்ணுவார் அவர் செலக்டிவாக தான் ஆலிங்கனம் பண்ணுவார் அப்போ ரங்க ஆஞ்சனைனா ஆலிங்கனம் பண்ணிட்டார் அது மாதிரி இங்கே அவளுக்கு வந்து என்ன கொடுப்பார் அவர் எனக்கு ஒன்றும் பெரிசாக பெரிய இதெல்லாம் வஸ்துவெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இந்த கிடைத்தடக்கூடியம்மஸ்காரம் பொண்ணோட விவாகத்தை பார்க்க ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு நினைச்சு அப்படி எடுத்து வாத்தியங்கள் மற்ற வேஜிய கோஷங்கள் பூஜா திரவியங்களோட எதிர்கொண்டு அழை ார் அந்த பீஷ்பக மகாராஜா வரமா பார்ப்போம் 27 ஏழுல இருந்து பார்ப்போம் அப்படி ராஜனே இப்படி கிருஷ்ணனுடைய வரவு அவருடைய அழகான வரவை எதிர்பார்த்து கொண்டு இருக்காள் அந்த மகாலட்சுமி தாயார் வருத்தப்படுறாள் வருத்தின்னு ஒரு ஆங்சைட்டிலையும் டென்ஷன்லையும் இருக்காள் இன்னாச்சோ இன்னாச்சோ அப்போது ரக் ருக்மணியினுடைய இடது பாகங்கள் அப்படியே துடிக்கிறது அதாவது இடது கண் இடது கை இடது துடைகள்லாம் துடைக்கிறது அப்போ அது வந்து பெண்களுக்கு இடது பாகம் துடிக்கிற போது அது வந்து சுப செய்தியை சொல்கிறாப்புல இருக்கு சுப சகுரமாக இருக்குது அப்போ அவருடைய விருப்பத்தை சொல்கிறாப்புல துடித்தனேன் அப்போ அதே நேரத்தில் கிருஷ்ணனால் திருப்பி ஒரு இன்மேஷன் சொல்லிடுங்க அனுப்பப்பட்ட அந்த பிராமணோத்தமரும் அந்த புறத்தில் அப்படி வரால் தனியா யோசிச்சு என்ன ஆகும் என்னாகும் அப்படி உலா அப்படி சஞ்சரிந்து நிற்கக்கூடிய ராஜகுமாரியான ருப்பணி தேவியை பார்த்தாள் அவர் வரக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் சந்தோஷமாக வரது அப்புறம் தைரியமாக அவர் வந்து மனசு இதோட மனசு விகஸ் விகசிச்சு புத்தியெல்லாம் அதாவது முக்கமெல்லாம் ஆனந்தத்தோட விகசிச்சிருக்க பார்த்து முகம் மலர்ந்து பரபரப்பு இல்லாமல் மெல்லாக சாந்தமாக அந்த பிராமணன் பார்த்தோன்னே சரி போன காரியம் முடிந்தது போன காரியம் நடந்ததுன்னு நினச்சிண்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் லட்சணங்களாலே நிஜமான விஷயத்தை புரிஞ்சுண்டு ச புன்னகை பூத்தவர்கள்ட்ட கேட்டாளவர் அவர் அந்த பிராமணரும் எதிரந்தரனானது கிருஷ்ணன் வந்தாச்சு புண்டின படம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சின்னு போகிறதுக்கு அவன் வந்து சங்கல்பம் பண்ணியிருக்கான் உறுதி பொண்டிருக்கிறான் சங்கல்பம் பண்ணியிருக்கான் அவன் வந்து அது போருமே அவன் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க அவள்கிட்ட சொன்னார் இப்படி கிருஷ்ணன் வந்தத கேட்டு தெரிந்து கொண்ட ருக்மணியில் மனசும் அப்படியே பரம சந்தோஷமாச்சு அப்புறம் அந்த பிராமணனுக்கு பரமே ஈஸ்வரனை தவிர வேறு வேறு ஒரு விருப்பமான ஒரு வஸ்துவை பார்க்காதனால நமஸ்காரம் பண்ணாள் தான் விஷயம் அந்த பிராமணன் வந்து ஒரு குரு குரு ஸ்தானத்தில் பகவானை கொண்டு வராப்பில்ல அப்படி நமஸ்காரம் முன்னாள் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அழுத்தின் வந்த உதவிக்கும் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் கொடுத்தாலும் போராதுன்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் அவருக்கு வேற எந்த ஒரு வஸ்தும் இல்லாததுனால அதாவது வஸ்து பணம் கொடுத்தாதான் அது ஒரு உண்டான அதனால பணமோ வஸ்திரமோ இல்லை ஆபரணமோ இதான் கொடுத்தான்னு இல்லை எதுவும் இல்லாமல் நமஸ்காரம் மட்டும் இன்னாள் அப்படியும் கல்யாணம் ஆனப்பறம் பல பல உயர்மா உயர்ந்த சன்மானங்கள் செய்தாலும் வச்சுக்கலாம் அது தாத்பரியம் அப்படிதான் சாட்சா லக்ஷ்மி பிராட்டியான தன் நமஸ்காரம் பண்பவர்களுக்கும் அட்டைஸ்வரியும் கொடுக்கக்கூடியது அப்படியே வர்ஷிக்கிறாள் சொன்னார் இல்லையா அப்படி இருக்கிற போதும் அந்த மகாலட்சுமியானே நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து செல்வத்திற்கும் என்ன பஞ்சம் வரும் வேண்டியது கிடைக்கும் எது எப்போ ஏனுமோ அது அப்போ கண்டிப்பா கிடைக்கும் எது எப்போ ஏனுமோ அது அப்போ அந்த பகவத் சங்கல்பத்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது நினைச்சின் நமஸ்காரம் மட்டும் செய்தாலும் இந்த பேருதவிக்கு எது கொடுத்தாலும் போறாதே தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ண வேண்டும் நினைச்சுன்னா நமஸ்காரம் பண்ணாள் அப்படி ஒரு சுவாரஸ்யங்கள்லாம் இப்படின்னு பார்க்கலாம் இப்படி இப்படி சுவாரஸ்யங்கள்லாம் பார்க்கணும் அப்போது பலவிதமான சுவாரஸ்யங்கள் இதை அடியான வந்து ராமாயணத்துலேருந்து சொன்னது வந்து அதே நிலையில் இருக்கிறதுனால இந்த தன்னுடைய புத்திரி பெண்ணோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆர்வம் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு பலராமனையும் கிருஷ்ணனையும் பீஷ்பக மகாராஜா சிறந்த அன்பளிப்புகள் பரிசுகள்லாம் கொடுத்து மேலே வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு வாத்தியங்கள் அந்த தேசத்து வாத்தியங்களை கொண்டு எதிர்கொண்டழைத்து அப்படி வர வரவேற்பு சொன்னார் மேலே முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் மதுபர்க்கம் உபானிய வாசாம்சி விரஜாம்சிச்ச உபாயனானி அபீட்டானி விதிவத்து மதுபர்க்கம் உபானிய வாசாம்சி விரஜாம்சிச்ச உபாயினானி அபீட்டானி விதிவத்து தய நம் மத்து உபியு மகாமதி சைனியோ சோ ஆதி விதே ய தய நம் சீமத்து உபக உபிய மசியோ சா ஆம் விரதேயா சேத்தம் யீரியம் யலம் யம் சர் காமிகமேராம் சம்தீரியம் வய யலம் எம் சை காம சமயத்து கிருஷ்ணமா கணிய விதர்வாசி ஆகத்த நே त्रांलि पपु तन्मुखम कृष्णमागतमकर्ण्य विदर्भपुरवासीन आगत नेत्रि पपु तन्मुखपंकज अव भार् भवित रुक्णी अहति न पसोप्यनवध्यात्मा बहिष््याचित पति अस्व भारा भवतण्य न परा असोप्यनवध्यात्मा बहिष््याचिता पति पतिविद श्लोकम अर्थ मरुड़ियों पुरावर्ति मुर से முப்பத்தி இருந்து அத்தியாயம் முப்பத்தி மூணு பார்ப்போம் மது பர்க்கிய வாசாம் விரஜாம்சிச்ச உபாயினி விதிவத்து சம பூஜையத்தின் தய நம்ிமத்து உமதி ஆரேர்தோன உபகல் உபகல்ப்பாமதி சனு உபிய மாமதி ஆதிய சோ சா ஆரேயம் சமே வீம் யலம் யுத்தம் சரி காமி சமைய ेता यथा बलम यथ विम समय कृष्णमागतमा कर्ण्य विदर्भपुरवासीन आगत नेत्राजलि प्रभु तमुखंगज कृष्णमागतमा कर्ण्य विदर्भपुरवासीन आगत नेत्रि प्रभुतन्मुख अविण्यर्घतिना परा असोप्यनवध्यात्म वैश्चित पति अस्व भारिया அனவத்தியாத்மா பைஷ்மியாச்சிட்ட அப்படி அர்த்தம் பார்ப்போம் இப்படி முப்பத்தி மூணுல இருந்து பார்த்தோம் என்ன சொல்றார் சுக பிரம்ம ரிஷிகள் இப்படி ராமகிருஷ்ணர்கள் கல்யாணத்தை பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கார்கள் அப்படி ஒரு ஒரு விஷயத்தில் அந்த ஒரு நோக்கத்தில் பீஷ்மக மகாராஜா வாத்திய கோஷங்களோடையும் பூஜா திரவியங்களோடையும் அவர்களுக்கு பரிசு பொருள் எடுத்துகிட்டு மேலே போய் முன்னால் போய் அவர்களை சுவாகம் பண்ணார் இப்படி பீஷ்ம மகாராஜா மதுபர்க்கம் கொடுத்தார் மதுபர்க்கம் எப்பொழுதுமே கல்யாண பிண்ணுக்கு கல்யாண பிள்ளைக்கும் கல்யாண பிள்ளையை சேர்ந்தவர்களை கொடுப்பார்கள் அப்படி மதுபர்க்கம் இல்லை அதே மாதிரி மனப்பெண்ணு கொடுப்பார்கள் அப்படி மதுபர்க்கத்தையும் நிர்பலமான பரமசுத்தமான வஸ்திரங்கள் வாசாம்சி அப்டி பிரியமான உபாயனானி காணிக்கைகள்லாம் கொடுத்தும் அப்போ நன்றாக பூஜை பண்ணார் அவரை கௌரவித்தார்கள் பூஜை பண்ணார் மிக புத்திசாலனை அந்த பீஷ்பக மகாராஜா தான் சைன்யோட வர கூடியவர்களும் எவ்வளவு சைன்யம் வந்திருக்கோம் சைனியோட கூடவர்களும் பரிவாரங்களோட கூடவர்களுமான அந்த ராமகிருஷ்ணர்களுக்கு போக்கிய சீமத்தின் ஸ்ரீமத்தின் வேசனம் போகிய வஸ்துக்கள்லாம் இருக்கக்கூடிய நல்ல தங்கும் இடத்தை அது சரி பண்ணி அதை வந்து தயாரித்து கொடுத்தும் சாஸ்திர பிரகாரம் அதிர் சத்காரம் பண்ணார் இவரெல்லாம் பகவான் ஆயிடுச்சேன் இருந்தாலும் அதி சத்காரம் வரப்போகிற மாப்பிள்ளை அவர் தான் அதிர் சத்காரம் இருக்கக்கூடிய இடத்தை தயார் பண்ணி கொடுத்து சாஸ்திரப்பிரகாரம் அதிர் சத்காரம் பண்ணார் இப்படி வந்திருக்கக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் எல்லா ராஜாக்களும் அவரவர்கள் நம்மண்டுக்கார்கள் அவர்களுடைய வீரிய வீரிய பல பராக்கிரமம் அவருடைய வயசு அவருடைய பலம் அவருடைய பணம் அவருடைய ராஜ்யம் இப்படி அந்தந்த ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ் இது தானே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸான எவ்வளோ பல பராக்கிரம் என்ன வயசு என்ன பலம் என்ன பணம் இருக்குது ராஜ்யம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது உங்களுக்கு தேவை இதை வச்சு எல்லாருக்கும் மரியாதை பண்ணார் விதர்புறவாசிகளான ஜனங்கள்லாம் விதர்ப தேகத்தில் இருப்பார்கள் பொதுவான ஜனங்கள் அவரெல்லாம் கிருஷ்ண பகவான் வந்ததை கேட்டு அவருடைய கண்களான அஞ்சலிகளால் கண்ணால் பார்த்து அப்படிப்பட்ட அவனுடைய திருமுகமான தாமரை மலரை அப்படியே பார்த்து பார்த்து பார்க்கிறார்கள் அப்படியும் அந்த முகத்தை கண்களால் அஞ்சலிகளால் அப்படியே குடிக்கிறார்கள் அந்த கிருஷ்ண பகவானுக்கு ருக்மிணி தான் பத்னி ஆவதற்கு தகுந்தவள் வேற ஒருவள் தகுந்தவள் இல்லை குற்றமரா எந்த ஒரு தோஷம் இல்லாத அனவத்தியாத்மா அனவத்தியாத்மான் எந்த ஒரு தோஷமும் குற்றமும் எந்த ஒரு சிறு மாசும் இல்லாத இவர் தான் பரம கணவன் அப்படி அவர்கள் பார்த்தார்கள் விவரமா பார்ப்போம் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலும் விவரமா பார்ப்போம் அந்த பீஷ்பக மகாராஜா அன்படிப்படலாம் எடுத்துட்டு வாத்தியங்களோடு எதிர்கொண்டு நம்ம பலராமனையும் கிருஷ்ணனையும் சுவாகதம் பண்ணார் மதுபர்க்கம் மதுபர்க்கம் எப்பொழுதுமே மந்திரத்தோட கல்யாணத்தில் கல்யாண பிள்ளையும் பிள்ளையை சேர்ந்தவர்களும் முக்கியமாக முக்கியமான விருந்தினர்கள் அதே மாதிரி மணப்பெண்ணும் மணப்பெண்ணை சேர்ந்த முக்கியமான அவர்களுக்கும் இதோடு கொடுப்பார் மந்திரத்தோடு அப்படி பரம்ப பவித்திரமான சுத்தமான பத்திரங்கள் விரும்பத்தக்க அன்பு இப்படி எல்லாத்தையும் முறைப்படி விதிப்பிரகாரம் சம்பிரதாய பிரகாரம் கொடுத்து பண்ணார் அவர்களுக்கு வந்து புட்சாலி பெரிய அறிக்கையன் விஷயம் தெரிஞ்சவர் சேனைகளும் அப்புறம் சேனைகளும் அவர்களோடு சேர்ந்திருக்கிற பரிவாரங்களோட வந்திருக்கூடிய ரெண்டு பேருக்கும் பலராமனு கிருஷ்ணனுக்கும் எல்லா செல்வங்களும் அதாவது எல்லாவிதமும் போக்கிய வஸ்து தனியான ஒரு வாசஸ்தான மாளிகையை கொடுத்து முறைப்படி அவருக்கு விருந்தளித்தார் ராஜா சொல்றதுனால கிருஷ்ணந்தாருக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது புரிந்து கொண்டும் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனை உபச்சாரங்களையும் பண்ணார் சுவாமிகள் வியாக்கியானத்தில் சொல்றார் இப்படி அங்கு வந்தக்கூடிய ராஜாக்கள் எத்தனை பேருக்கும் அவருடைய பெருமை அவருடைய பல பராக்கிரமம் அவருடைய வயசு அவருடைய செல்வாக்கு அவருடைய ஐஸ்வர்யம் ராஜா சைஸ் இப்படி அவருடைய மனத்து பிரகாரம் அந்தந்த கிரேடு பிரகாரம் உபச்சாரம் பண்ணார் மேலே